பள்ளியை ஒரு நாள் அவளை காணாதிருந்த அவளை பற்றி கேட்டார்கள் அவள் இறந்து என்று நபி தோழர்கள் கூறினார்கள் இதனை எனக்கு நீங்கள் கூறியிருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் அவளின் விஷயம் குறித்து நபி தோழர்கள் குறைவாக கருதிவிட்டனர் உடனே நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் அவள் மன்னரையை எனக்கு காட்டுங்கள் என்று கூறினார்கள் அவர்கள் காட்டியதும் அருகே தோழ பின்பு நிச்சயமாக இந்த மன்னரைகள் அதனுள்ள இருப்பவர்களால் இருள் நிரம்பியதாக உள்ளது நிச்சயமாக அல்லாஹ் இவர்களுக்கு தோழ தொழுகை மூலம் இவர்களுக்காக மன்னரையை ஒளிமயமாக்குகிறான் என்று நபிசல்லாஹு அலிஹசம் அவர்கள் கூறினார்கள் புகாரி 1337, முஸ்லிம் 956, ஐந்து ஆறு இறந்தவர் ஒரு பெண்ணா அல்லது வாலிபரா என்ற சந்தேகம் அறிவிப்பாளருக்கு இருக்கிறது